வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி எட்டு தைத்திங்கள் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் இந்தியாவிலேயே உயரிய மருத்துவ சேவை பெற வசதியுள்ள இடமாக தமிழ்நாடு கருதப்படுகிறது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளில் உள்ள கழிப்பறைகளை பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்திக் அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது குற்ற ஆதாரங்களுடன் நிரூபிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அரசு இயந்திரம் முறையாக செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளது தஞ்சை கோடியக்கரை வரையிலான நூத்தி பத்து கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைக்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளது என அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் ஆந்திரம் கர்நாடகம் மத்திய பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களில் விவசாயத்துக்கு தனி நிதிநிலை அறிக்கை உள்ளது போல தமிழகமும் விவசாயத்துக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மேல்மலையில் புலிகள் சரணாலயம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்திய செய்திகள் கம்போடியா மற்றும் இந்தியா இடையே பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அரசின் நிறுவனங்களையோ தனிநபர்களை விமர்சித்தோ கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டால் நீதிமன்ற அனுமதியின்றி உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கும் சட்ட திருத்தத்தை தெலுங்கானா அரசு கொண்டு வந்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் சலுகை கட்டணத்தில் பயணிக்க வழங்கப்படும் சான்றிதழில் ஊனமுற்றவர்கள் என்ற வார்த்த புனிதமான உடல் கொண்டவர்கள் என மாற்றி ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பல் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான நீட் தேர்வில் புதுச்சேரி மாணவி கஜிதத்துல் ஹிதாயா இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அசாமில் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி இயக்கத்தைச் தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்புப் சுட்டுக் கொண்டனர் சீனா ஜெர்மனி சவுதி அரேபியா ஆகிய நாடுகளிலிருந்து ரசாயனம் இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்க மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது அயல்நாட்டுச் செய்திகள் லண்டனில் இந்தியர்களுக்கும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய சீன எல்லையில் உள்ள முக்கியமான நிலைகளில் தற்போதைய நிலையை மாற்றாமல் அப்படியே தொடர செய்வது அவசியம் என்று சீனாவுக்கான இந்திய தூதர் கௌதம் பம்பாவாலே தெரிவித்துள்ளார் தலிபான் மற்றும் ஹக்கானி நெட்ஒர்க்கைச் சேர்ந்த சர்வதேச தீவிரவாதிகள் ஆறு பேருக்கு எதிராக அமெரிக்கா நேற்று பொருளாதார தடை விதித்தது ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின விழாவில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி டாரோ கோனோ பங்கேற்று சிறப்பித்தார் அடுத்த வாரம் ரஷ்யா மேற்கொள்ளும் அமைதி மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை என்று சிறிய எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது உலகின் மிக வயதான பெண் கொரியலாவான காங்கோ நாட்டைச் சேர்ந்த விலா மரணமடைந்துள்ளது இதன் வயது அறுபது ஆகும் வணிகச் செய்திகள் சுற்றுலாத்துறை முன்னேற மத்திய பட்ஜெட்டில் வரி குறைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என மத்திய அரசுக்கு முன்னணி சுற்றுலா நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தின் கம்பிவட தொலைத்தொடர்பு சேவை பிரிவை அதன் ஊழியர்களே நூறு கோடி டாலருக்கு அதாவது ஆறாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிற்கு வாங்க தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்னாப்டீல் குழுமத்தைச் சேர்ந்த வல்கன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை பியூச்சர் குழுமம் வாங்கியிருக்கிறது இந்த கையகப்படுத்துதலின் மதிப்பு 35 ஐந்து கோடி ரூபாய் என தெரிகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழ் மானிய வட்டியில் முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி 12 சதவீதத்திலிருந்து 8 சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜொகனஸ்பர்க் நகரில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றுள்ளது ஐம்பத்தி ஐந்தாவது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் சனிக்கிழமை தொடங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் பதினோராவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார் நான்கு நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கி போட்டிகளின் இரண்டாம் சுற்றிலும் ஜப்பான் அணியை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது இந்தோனேஷிய சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் பிறகு இயக்குநர் சங்கர் கமல் நடிப்பில் இந்தியன் 2 படத்தை இயக்க உள்ளார் இந்த படத்தின் பெயர் எழுதிய ஒரு பலூனை பறக்க விடுவது போன்ற வீடியோவை சங்கர் தற்போது டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார் நடிகர் கமல் தாசன் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி தனது அரசியல் பயணத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அன்று கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் விக்ரம் நடிக்க உள்ள மகாவீர் கர்னா முப்பத்தி இரண்டு மொழிகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் கார்த்தி நடிக்க புதிய படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாக உள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்வோம் மறுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்